வணக்கம் ஜூன் 7, இரண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உருளைக்கிழங்கு விவசாயிகளுக்கு எதிரான அனைத்து வழக்குகளையும் பெப்சி நிறுவனம் வாபஸ் பெற்றுள்ளது இரண்டு கொங்கன் ரயில்வே கார்ப்பரேஷன் லிமிடெட் நேபாள நாட்டிற்கு ரயில்களை வழங்க ஒப்பந்தமிட்டுள்ளது மூன்று இந்தியாவுடன் இங்கிலாந்து நாடு இந்திய பசிபிக் கொத்துழைப்பை அதிகரிக்க ஒப்புக்கொண்டுள்ளது இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று நீதிபதி அபய் ஸ்ரீனிவாஸ் ஓகா எந்த மாநில உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டு சர்வதேச செவிலியர்கள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது மூன்று எந்த மாநிலத்தில் உள்ள பள்ளிகளின் மின் கணனிகளுக்கு இலவச ஓ எனும் ஆபரேட்டிங் சிஸ்டம் வழங்கப்படவுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி